ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரன் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தம் இதிலே கடந்த வகுப்புகள் மூலமாக ஐம்பத்தி ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம் ஐம்பத்தி ஸ்லோகத்தை தொட்டோம் ஆனா முழுமையாக பார்க்க முடியல நேரம் இல்லாததுனால வகுப்பை முடிச்சிட்டோம் இப்ப இன்றைக்கு நாம ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் உபாதி விளையாத் விஷ்ணவ் நிர்விசேஷம் விசோன் முனிகி ஜலே ஜலம் வியத் யோமின் தேஜஸ் தேஜ என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நீரிலே நீரும் தூய்மையான ஆகாயத்திலே ஆகாயமும் தீயிலே தீயும் கலந்திருப்பது போல தூளமாகிய இந்த பரு உடல் நீங்கும்போது மீதமுள்ள நுண்ணியதான சூக்கும உடல்களாகிய மனம் புத்தி இவைகளும் நீங்கி ஞானியானவன் உபாதிகளற்ற எங்கும் நிறைந்த பரபிரமத்தில் கலந்து இரண்டற்ற நிலையை அடைகின்றான் அப்படின்னு இந்த ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் சொல் அப்ப இதத்தான் நம்ம கடந்த பாடத்துல முக்கியமா வலியுறுத்தணும் என்ன மாதிரி சொன்னோம் ஒரு ஞானியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது உடலற்ற நிலை அவனுக்கு வந்து சூக்கும உடலும் கிடையாது ஸ்தூல உடலும் கிடையாது அதாவது மனம் புத்தி போன்ற உடல்களும் கிடையாது பரு உடலும் கிடையாது அப்ப அவன் எப்படி இருக்கிறான் அந்த பரபிரம்மும் இருக்கிறான் அப்ப அப்படிப்பட்ட ஞானி பரபிரம்மத்திற்கு வேறாக இருக்கிறானா இல்லையே பரபிரமும் அவனும் ஒன்று அங்க பிரிக்கவே முடியாது ஞானியையும் பரம்பரமத்தையும் பிரிக்கவே முடியாது அப்ப அப்படித்தான் எல்லா மகான்களும் ஞானிகளும் இருக்கின்றார்கள் ஆனா நாம் தான் அஜ்ஞானத்தினால வேதமையினால எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்ப இந்த விவேக முக்தி அப்படின்னு சொன்னார் இல்லையா தேகத்தை விட்ட பொழுது அடைகின்ற முக்தி அதாவது ஜீவன் முக்தி விவேக முக்தி அப்படின்னு ரெண்டு முக்தி இருக்கு அப்படின்னு அவ பார்த்தோம் கடந்த பாடங்கள்ல இப்போ இந்த விதேக முக்தி அப்படிங்கிறது என்னன்னா தேகமற்ற நிலையில அடையக்கூடிய முக்தி இப்போ அந்த தேகமற்ற நிலையில அடையக்கூடிய முக்தி வந்து ஒரு ஞானி உடம்பு விட்ட பிறகுதான் அடைகிறானா அப்படின்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவன் உடம்பு விட்ட பிறகுதான் விதேக முக்தி அடைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாம நினைச்சுக்கிறோம் ஏன்னா நம்மளை பொறுத்த உடம்போடு இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அவன் உடம்புல விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை செய்யறான் இதை செய்யறான் அப்படி இந்த உடம்புல தான் அவன் இருக்கிறான் அப்ப அதனால உடம்பு விட்ட பிறகுதான் விதேக முக்தியை அடைகின்றான் அப்படிங்கிற மாதிரி நாம கருதி கொண்டிருக்கின்றோம் ஆனா ஞானியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது அவன் ஜீவன் முக்தனாக மாறினானோ அப்பொழுதே அவன் விதேக முக்தியை அடைந்து விடுகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்படிங்கிற பிரிவினைகள் இங்க கிடையாது சாஸ்திரம் பொறுத்த எல்லாம் ஒன்றே எதையுமே ரெண்டு ரெண்டா பிரிச்சு பார்க்கிற வேலை சாஸ்திரத்துக்கிட்ட கிடையாது அந்த எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா அனுபவபூர்வமா நிரூபிக்கும் அதுதான் சாஸ்திரம் ஆனா நாம என்ன பண்றோம் அஜானத்தினால அந்த அவித்திய அவளை சிக்கிக்கிட்டு மனம் போன போக்குல போய்கொண்டிருப்போம் அதுதான் நம்முடைய அறியாமை அப்ப ஒரு சாதகன் ஆத்ம ஞானம் பெற்று ஜீவன் முக்தன் ஆகும்போது பரமாத்மாவிலிருந்து அவனை அதுவரை பிரித்து அறிய காரணமா இருந்த அவனுடைய அவித்தையான காரண சரீரம் நாசம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம் இப்ப காரண சரீரம் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம கடந்த பாடத்திலேயே தெளிவா பார்த்தோம் அதாவது நமக்கு மூன்று சரீரங்கள் இருக்கிறது ஸ்தூல உடல் சூக்கும உடல் காரண உடல் அப்படின்ட்டு இப்போ நமந்த ஸ்தூல உடலாகிய பருவுடலும் சூக்கும உடலாகிய மனம் புத்தி போன்ற உடல்களும் உண்டாகுவதற்கு எது காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அது காரண உடல் அப்படிங்கறத நம்ம கடந்த பாடல் மூலமா ஒரு தெளிவுக்கு வந்தோம் எப்போ ஒரு ஞானி வந்து ஜீவன் முக்தன் ஆகிறானோ அப்போ அவனுக்கு அந்த காரண உடலும் இல்லாமல் போயிடும் அவனுக்கு மூன்று உடல்களும் கிடையாது இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் அதாவது ஞானி இந்த உடம்போடு இருக்கிறாரு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு ஆனா நாம்தான் அப்படி நினச்சுட்டு இருக்க மாதிரி தவிர ஞானியை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பரு உடலும் கிடையாது சூக்கும உடலும் கிடையாது காரண உடலும் கிடையாது இந்த மூன்று உடலும் அப்பாற்பட்ட அந்த உடலற்ற நிலையிலே விதேக எல்லையற்ற அந்த அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படி பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஞானிக்கு இந்த உடல் இருக்கிறதுனால பிராரப்த கரமா இருக்குன்னு சொன்னேன் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் பிராரப்தம் இருக்கும் அந்த பிராரப்தத்தை எடுத்துக்கிட்டு தானே அந்த உடல் வந்திருக்கு அப்ப அந்த பிராரப்தங்கிறது ஊழ்வினை அப்படின்னு சொன்ன இல்லையா அந்த ஊழ்வினை இருக்கும் வரை மற்றவர்களை பொறுத்தவரை தூளமாகி அவனது உடலும் நுண்ணியதான அவனது மனமும் புத்தியும் எல்லோருக்கும் இருப்பது போலத்தான் இயங்கி கொண்டிருக்கும் ஆனால் அவனது உடல் இறக்கும் போது அதாவது விவேகம் அடையும் போது அந்த தூளம் மட்டுமின்றி நுண்ணிய சரீரங்களும் நாசமடைகின்றன என்று நமது சாஸ்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன ஆக அவித்தையான அஜ்ஞானம் அழிவதுதான் முக்கியமே தவிர மற்ற சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருடல்ல என்பதாக இங்க சுட்டி காட்டப்படுகிறது அப்ப இப்ப நாம் இந்த வேதாந்த சாஸ்திரத்தை இது மாதிரி பாடத்திட்டங்களை படிக்கிறதுனால நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா அஜ்ஞானம் நீங்கணும் அஜ்ஞானம் அழிவதுதான் முக்கியம் அதான் எங்க சொல்றாரு அவித்தையான அஜானம் அழிவதுதான் முக்கியமே தவிர மற்ற சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருடல்ல ஏன் அப்படின்னா அவன் அந்த பிரார்த்த கர்மாப்படி உடல் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த உடல்ல இல்லை ஆனா நாம அவன் இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் உடலை விட்டுட்டு போகும்போது அவனுடைய நுண்ணிய உடல்களும் காரண உடலும் கூட இல்லாமல் போய்விடுகின்றன அப்படிங்கிறது ஞானிக்கு நன்றாக தெரியும் ஆனா நமக்கு தெரியாது ஏன்னா நாம நினைச்சுட்டு இருப்போம் அவரு வந்தாரு போனாரு இந்த உடம்புல இருந்தாரு அப்புறம் அவர் குடியில வேற போட்டு மூட போறோம் அப்புறம் குடிக்கு வேற நமக்கு என்ன சரி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு புறத்துல ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்போம் அதெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானம் தான் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய அறியாமைகளை சுட்டி காட்டுது நிறைய விஷயங்களை நானே வந்து கடினமாக சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் எடுக்கும்போது நிறைய விஷயங்களை முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா அது அஜ்ஞானம் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏன்னா நம்முடைய அறியாமை நீங்கும் போது மட்டும்தான் அந்த தூய் அறிவாக நம்ம பிரகாசிக்க முடியும் இல்லைன்னா நம்ம வந்து இப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த பாடத்தை கேட்க வேண்டியதுதான் அந்த பாடத்தை கேட்க வேண்டியது அப்படியே காலம் போயிட்டு நம்ம அந்த இலக்கை அடைய முடியாது அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் இப்ப வந்து இது வரைக்கும் இந்த பாடத்திட்டத்துல நீங்க எல்லாம் வந்து ஆத்ம போதம் அப்படிங்கிற அறிவதற்கான ஒரு ஆர்வத்துல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த ஆத்மாங்கிறது ஒரு அறிவு அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்திருக்கீங்க அந்த அறிவு எப்படிப்பட்டது எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அது எல்லையற்ற அறிவாக இருக்கிறது அது எப்படி பட்டு வெளியே ஒவ்வொரு பொருளையும் பிரகாசிக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் கடந்த பாடத்திலேயே விளக்கம் கொடுத்தேன் நம்ம புறத்துல பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அந்த அறிவாத்தான் இருக்குது ஏன்னா அந்த அறிவு இல்லைன்னா அந்த பொருள் இல்லை அப்போ அந்த பொருள் அந்த அறிவினால்தான் பிரகாசிக்குது அப்படின்ட்டு நான் கடந்த பாடத்துல உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணும்ன்ட்டு அந்த அறிவினுடைய விளக்கங்களை எடுத்து தெளிவுபடுத்தி சொன்னேன் இப்போ அந்த ஆத்மா அந்த அறிவு பிரம்மம் அப்புறம் என்ன சிவம் அல்லா ஜெகோபா அப்படின்னு எத்தனையோ பேரெல்லாம் வச்சிருக்கிறோம் அந்த பரமாத்மாவுக்கு அந்த பரபிரம்மத்திற்கு நம்ம மதம் சார்ந்து தானே பேர் வச்சுக்கிறோம் இப்போ இந்து மதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சனாதன தர்மத்தில் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறோம் பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் சிவம்னு சொல்கிறோம் இஸ்லாமிய மதம் வந்து அது அல்ல அப்படிங்குது கிறிஸ்துவ மதம் வந்து அது ஜெகோபா அப்படிங்குது இயேசு கிறிஸ்துவ வந்து பரமனா ஏத்துக்கிறது இல்லை ஏசு கிறிஸ்துவ வந்து தேவ தூதரா தான் பார்க்குது ஆனா அந்த இயேசு கிறிஸ்தனுடைய பரம பிதா யாரு அப்படின்னா ஜெகோபா அவருதான் இறைவன் அதுதான் அவர்களை பொறுத்த கடவுளாக பார்க்கப்படுது அப்புறம் அதுலயே நிறைய குழப்பங்கள் அதை பத்தி நம்ம போவேண்டாம் ஏன்னா அவங்க நிறைய புரியாம இன்னைக்கெல்லாம் கன்ஃபியூஷன்ல போயிட்டாங்க இதுதான் மதத்தினால வரக்கூடிய பிரச்சனை அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பிடிச்சுக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு அதுல நிறைய பிரிவுகளை உண்டாக்கிட்டு தடம் மாறி போய்கொண்டிருக்கிற மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அதனால இப்ப நான் இங்க எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா இப்ப நாம இந்த பாடத்திட்டத்துக்குள்ள வந்துட்டோம் இப்ப வந்து இந்த மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தை முழுமையாக உள்ள வாங்கி அந்த ஆத்மானா என்ன அப்படின்னு நம்ம தெளிவு அடையும் போது நமக்கு ஒரு புரிதல் வரணும் அதுதான் இது ரொம்ப முக்கியம் அது நம்முடைய அறியாமைகள் நீங்கும் போது அந்த புரிதல் வந்துடும் அந்த அறியாமைகள் நீக்குவதற்காக பல வழிகளை வழிமுறைகளை இந்த சாஸ்திரம் எடுத்து நிறைய கோட் வேர்டு யூஸ் பண்ணுது அந்த கோட் வேர்டு பாத்தீங்கன்னா ரொம்ப பரிபாசையா இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அதுதான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த சாஸ்திரம் வந்து இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுது பாருங்களேன் நீரும் நீரும் தூய்மையான ஆகாயத்தில் ஆகாயமோ தீய தீயும் கலப்பது போல தூளமாக இந்த பருகுடல் நீங்கும் போது மீதமுள்ள நுண்ணியதான சூக்கும உடல் மனம் புத்தி இவைகளும் நீங்கி ஞானியானவன் உபாதிகள் எங்கும் நிறைந்த பரபிரமத்தில் இரண்டரை கலந்து விடுகின்றான்னு சொல்லுது அப்போ ஞானியானவன் எங்கும் நிறைந்த பரபிரமத்தில் அப்படிங்கிற வார்த்தையை இங்க சனாதன தர்மத்தில் வர்றதுனால அந்த வார்த்தையை நம்ம கையாளுடோம் பரபிரம்மம் அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த கோடுவை எடுக்க ரகசியத்தை இன்னைக்கு உடச்சிடுறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து உடைச்சிட்டிங்கன்னா தான் நீங்கள் ஒரு தெளிவுக்கு வந்துருவீங்க ஏன்னா இதெல்லாம் கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டு இருக்கோம் பரபரம்மம் அறிவு மைண்டு கான்சியஸ்னஸ்ஸு அப்புறம் வேற என்ன பேர் என்ன வச்சுக்கலாம் ஏதோ பேர் வச்சிருக்கோம் இல்லையா அதான் அல்லா இந்த மாதிரி எதோ பேர் வச்சிருக்கோம் அதெல்லாம் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வினாடியே நீங்க அந்த அறிவோட அந்த ஆத்மாவோட இரண்டரை கலந்து விட முடியும் இந்த வினாடி டைம் எல்லாம் வேண்டாம் அந்த செகண்ட்ல நீங்க அந்த ஆத்மாவோட இரண்டரை கலக்க முடியும் அதுக்கு எப்படி புரிச்சுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது பரிபாசையில பேசுதில்லையா ஒவ்வொன்னுக்கும் மூலத்தை பொடி மூலத்தை பொடின்னு சொல்லி கொடுக்குது எப்படி சொல்லி கொடுத்தது போன பாடத்துல ஒரு சட்டி பானை உண்டாக்கப்படுதுன்னா அந்த சட்டியும் பானையும் மூலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மண் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சா அப்புறம் வளையல் கம்மல் சைன் அப்படின்ட்டு பல பேர்கள ஆபரணங்கள் செய்யப்பட்டது அப்ப அந்த ஆபரணங்களுக்கு மூலம் எது அப்படிங்கும்போது அது தங்கம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்ததா அடுத்தது இப்ப நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எடுத்துங்க வண்டி வாகனங்கள் ஸ்கூடரு பைக்கு காரு எல்லாமே இதனுடைய மூலம் எது இரும்பு அப்போ இது மாதிரி நம்ம நம்முடைய புற அறிவு ஆராய்ச்சியில இப்ப நமக்கு தெரிந்த புற அறிவு ஆராய்ச்சியை வச்சுக்கிட்டுதான் சாஸ்திரம் பேசும் ஏன்னா நமக்கு எப்படி தெரியுமோ அதை வச்சு தானே சொல்லிக் கொடுக்க முடியும் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி கொடுத்தா நம்ம புரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்க மாட்டோம் அப்ப நம்ம மெச்சூரிட்டி எந்த லெவல் இருக்கோ அது கேட்டுற மாதிரி இறங்கி வந்து சாஸ்திரம் நமக்கு சொல்லுது அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இங்க சாஸ்திரம் வந்து இறங்கி வந்து பேசுது அப்படி பேசுறதுனால அந்த சாஸ்திரத்தை நம்ம இலக்காரமா நினைச்சிடக்கூடாது ஏன்னா நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிறோம் இலக்காரமா நினைச்சுக்கிறோம் அதாவது எல்லா பொருளுக்கும் மூலம் எது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லும் போது அந்த பொருளுடைய மூலத்தை பார் அதனுடைய மெய்ப்பொருளை கான் அப்படின்னு சொல்லுது அப்ப எல்லா வீட்டிலும் மெய்ப்பொருளை பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றுக்கும் மூலம் தெரியுது இல்லை நமக்கு சட்டியும் பானைக்கு உண்டான மூலம் மண்ணு வளையல் செயின் கம்மளுக்கு மூலம் அது தங்கம் அப்படின்னு நமக்கு அதனுடைய மூலப்பொருளை நம்ம பிடிச்சிடுற மாதிரி இப்ப நமக்கு மூலப்பொருள் ஒன்று இருக்குல்ல அத சாஸ்திரம் எப்படி சொல்லுதுன்னா இந்த சிஷ்டி கிரமத்துல அழகா சொல்லி கொடுக்குது எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது அது வந்து எல்லையற்ற வெளி அதுதான் வெட்ட வெளி அப்படின்னு பேரு இப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஒரு சிதாகாசமா இருக்கிறான் சிற்று அம்பலம் அப்படின்னு பேரு அம்பலம்னா ஆகாசம் சித்துனா அறிவு அறிவு ஆகாசமாக இறைவன் இருக்கிறான் அத வந்து கோட் வே பரிபாசு அறிவு ஆகாசமாக இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லுது அப்ப இப்ப நீங்க மூலத்தை புடிச்சுக்கலாம் எப்படி பிடிச்சுக்கலாம்னா இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுருணும் பரபிரம்ம்கிற வேட விட்டுருங்க சிவம்ங்கிறத வேட விட்டுருங்க அல்லாங்கிறத விட்டுருங்க ஜெகோவாங்கிறத விட்டுருங்க வேற என்ன பரமாத்மா கிருஷ்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருந்தாலும் விட்டுருங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆகாய பூதம் தான் முதல் முதல்ல இருந்தது அந்த ஆகாய பூதத்தில் இருந்து பஞ்ச பூதங்களும் இல்லையா அதுதான் பஞ்சீகரண நிலை பஞ்சீகரணம் ஆகும்போது போது ஆகாய பூதத்திலிருந்து ஒரு ஆகாய பூதம் வெளிப்பட்டது அது வந்து ஸ்தூலமாக அதாவது நமக்கு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு பூதமாக மாறி அதிலிருந்துதான் மற்ற பூதங்களாகிய காற்று நெருப்பு நீர் நிலம் போன்ற பூதங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி பஞ்ச பூதங்களுடைய இந்த பிரபஞ்சம் இருக்குது இந்த பிரபஞ்சம் இந்த ஹோல் யூனிவர்ஸிலே எதில் மதிக்கிட்டு இருக்கு நம்ம கடந்த பாடத்திலேயே பார்த்தோம் இந்த ஒட்டுமொத்தம் ஆகாயத்துல மிதக்கிட்டு இருக்கு அப்ப இந்த ஆகாய போதத்துக்கு எங்கேயாவது எல்லை இருக்கா இது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது எல்லையற்ற விரிவு அது அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய விரிவை வந்து விஞ்ஞானிகளாலையும் கண்டுபிடிக்க முடியாது இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கிரகங்களை வேணா ஆராய்ச்சி பண்ணிட்டு இங்க இருந்து ஜவ்வாய் கிரகத்துக்கு போறேன் சந்திர கிரகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆனா அந்த கிரக லெவல்ல தான் அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லாம் இருக்குமே தவிர அந்த கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வெளியாக இருக்கக்கூடிய வெட்ட வெளிய இந்த புற அறிவை கொண்டு பிடிக்க முடியாது அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த தூய அறிவாகிய ஆன்மா ஆதாயமாத்தான் இருக்குது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குது அதுதான் சிற்றம்பலம் அப்படின்னு அதுதான் சைவ சித்தாந்தத்துல திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க அது எதுக்குன்னே தெரியாம சொல்லிட்டு இருப்பாங்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நான் கடந்த பாடத்திலேயே விளக்கம் கொடுத்துட்டேன் இருந்தாலும் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இதை மீண்டும் விளக்குற அப்போ அந்த ஆகாய பூதம்தான் நம்முடைய மூலம்ங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நாம் இந்த பஞ்சபூதங்களை தானே உடம்பு எடுத்து வந்திருக்கிறோம் இப்ப நம்முடைய உடம்பானது எப்படி வந்தது பஞ்சபூதங்களுடைய தன்மையில நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயங்கிற ஐந்து பூதங்களும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த உடலாகத்தான் நாம் இங்கிருக்கிறோம் அப்ப இந்த பஞ்சபூதங்கத்துக்கு மூலம் எதுவா இருக்க முடியும் நம்முடைய மூலம் எது அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்முடைய மூலம் வந்து ஆகாய அப்ப இந்த ஆகாய பூதம் தான் நம்முடைய மூலம்னு தெரிஞ்சுட்டா அதுதான் இறைவன் அதுதான் பிரம்மம் அதுதான் நாம் ஏன்னா அதுல இருந்துதான் நம்ம வந்திருக்கிறோம் ஆனா நம்ம தெரியாம பஞ்சபூதங்களில் ஒரு தொகுப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த உடலை நான் என்று அபிமானிக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள வந்து சிக்கிக்கிட்டோம் அது நம்முடைய அஜானம் அவித்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இப்போ இதை பற்றி சித்தர்களுடைய பாதையில நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் மகான்கள் பூரா வெட்ட வெளிங்கிற தத்துவத்தில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க எல்லாமே பரிபாஷை தான் அப்புறம் நம்முடைய சனாதன தர்மத்தில் வரக்கூடிய மதங்கள் வந்து எப்படி கடவுளை காட்டி கொடுக்குது இப்போ ராமபிரான் வந்து ப்ளூ கலரில் இருப்பார் இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்கலாமில்ல ஏங்க ராமர் ப்ளூ கலரில் இருக்கார் அவருக்கு மட்டும் என்ன கலர் ஸ்பெஷல் கலரு பொதுவாக மனிதன் அப்படின்னா நம்மளை மாதிரி ஒன்று கருப்பாக இருக்கணும் சிகப்பாக இருக்கணும் ஆனால் அது என்ன ப்ளூ கலரில் இருக்காரு அப்படின்னா சூட்சமா அப்படி சொல்லுது ஆகாயம் தான் இறைவன் அப்படிங்கிறது சுட்டி காட்டுது அது நமக்கு புரிஞ்சுக்கிற சக்தி பத்தலை அந்த ஆகாய பூதம்தான் இறைவன் அப்படின்னு புரிந்து சக்தி நமக்கு பத்தாததுனால நம்ம என்ன பண்றோம் இறைவனை வடிவத்திலேயே வச்சுக்கிட்டு அந்த நிறத்தை குடிச்சுக்கிட்டு அதுலயே மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறது சான்ஸ்கிருட் வேர்டு அந்த கிருஷ்ணன் அப்படின்னா கருமைன்னு அர்த்தம் கருப்புன்னு அர்த்தம் ஏன் அந்த இறைவன் கிருஷ்ணன் வந்து கருமை கருப்புன்னு சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னா இப்ப இந்த ஆகாயத்துக்கு நிறம் இல்லை எல்லாம் இருட்டு தானே போயிட்டீங்கன்னா ஏதாவது வெளிச்சம் இருக்கா சூரிய மண்டலத்துல இருக்கிற பூமிக்குத்தான் வெளிச்சம் இருக்கு இந்த பூமியை கடந்து நீங்க வெட்ட அப்படியே பயணம் பண்ணீங்கன்னா அங்க எந்த வெளிச்சமும் கிடையாது இருள் சூழ்ந்து இருக்கும் அப்ப அந்த இருள வந்து என்ன சொல்றது ஆகாய பூதத்தை ஓமானப்படுத்தி அந்த ஆகாயம்தான் இறைவனாக இருக்கிறான் அப்படின்ட்டு சூட்சமா நமக்கு சுட்டி காட்டுது அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்றேன்னா உங்களை புரிய வைக்கிறேன் அதாவது நீங்க வந்து இறைவனை எங்கேயோ தேடி அலையாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு உருவத்துல இல்லை அந்த இறைவன் வந்து இந்த பரிபூரண அறிவாக இருக்குது அது ஆன்மாவா இருக்குது அப்படி அறிவாகவும் ஆன்மாகவும் இருக்கிற அந்த பூதம் ஆகாய பூதமாக இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க ஏன்னா இறைவன் வந்து ஆகாய வடிவில் இருக்கிறான் அதனால எல்லாம் வல்ல எல்லையற்ற அந்த பரபிரம்மத்தை நம்முடைய சனாதன தர்மம் பரபிரம்மம் என்று சொன்னாலோ இஸ்லாமிய மதம் அதை அல்ல அப்படின்னு சொன்னாலும் கிறிஸ்துவ மதம் அதை ஜெகோபு அப்படின்னு சொன்னாலும் உண்மையான தாத்பரியம் உணர்ந்து கொண்ட ஞானிகளுக்கு அது தூய்மையான ஆகாயம் என்பது நன்கு தெரிய அப்ப அந்த ஆகாய பூதத்தை அறிந்து கொண்ட சித்தர்களும் ஞானிகளும் பரிபாசைகளை பாண்ட பாடல்கள் நிறைய இருக்கு சித்தர் பாடல்கள் நீங்க படிச்சுக்கணும் அது புரியும் ஆனா அதுக்கு மனப்பக்குவம் வரணும் அதாவது மன தூய்மை வந்தால்தான் அந்த பாடல்களுடைய பொருள் புரிந்து முடியும் அதை வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுது வெட்ட வெள்ளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏது குதம்பாய் பட்டயம் ஏது கடி குதம்பை சத்தருடைய பாடலை சுட்டி காட்டுச்சு இல்லையா சித்தர் பாடல்கள்ல அப்ப அந்த வெட்ட வெளிதான் இங்க உண்மையிலேயே இறை இருக்கு அத நம்முடைய தர்மம் சொல்லும் போது சிற்றம்பலம் அப்படிங்கிறது சித்துன்னா அறிவு அம்பலம்னா ஆகாசம் அறிவு ஆகாசமாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டு அப்போ அந்த ஆகாய தான் நான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த அழியக்கூடிய உடல் அபிமானத்தை இழந்துடுவீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து போற உடல் இந்த மனமும் அதுல ஏற்று வைக்கப்பட்ட தொகுப்பு ஆனா இந்த ஆகாய பூதத்துலதான் இந்த ஹோல் யூனிவர்ஸல்லே மிதைக்கிட்டு இருக்கு இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எப்படிப்பட்ட சந்தேகம் வரலாம் அப்படின்னா இப்போ இறைவன் வந்து பிரதிபிம்பிக்கிறான் பிரதிபிம்பிக்கிறான்னு சொல்றீங்க இறைவனுக்கு வேற எதுவுமே இல்லங்கும் போது அவன் எதுல போய் பிரதிபிம்பிக்கிறான் அப்படி ஒரு கேள்வி எழுந்திருக்கணும்ல நிறைய பேருக்கு அந்த கேள்வி எழுந்திருக்கணும் புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா அந்த கேள்வி வரும் ஏன்னா இறைவன் ஒருவன் அப்ப ஒன்று ஆகிய இறைவன் பிரதிபிம்பித்து தான் இங்க மனமாக வெளிப்படுறான் இந்த பிரபஞ்சமா விரிகிறான் ஹோல் யூனிவர்சல்டா காஸ்மிக் வெளிப்பட்டிருக்கிறான் வெளிப்படுறான் எளிமையான விளக்கம் கொடுக்குது எப்படி கொடுக்குதுன்னா ஒரு சிலந்தி பூச்சியை அவமானப்படுத்தி சொல்லுது அது நமக்கு புரியற மாதிரி சொல்லிட்டேன் நமக்கு புரியுற மாதிரி கீழே இறங்கி வந்து சாஸ்திரம் பேசணும் அப்படின்ட்டு அப்ப எப்படி சொல்லு ஒரு சிலந்தி பூச்சியானது தான் வாழ்வதற்காக ஒரு வலையை பின்னும் அந்த வலைக்கான மூலப்பொருட்களை வெளியிருந்து எடுக்காது அந்த சிலந்தி பூச்சி எங்காவது வெளியிருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு வந்து அந்த வலையை பின்னமான்னா வெளியிருந்து எதையுமே எடுக்காது அதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ் நீரை அது ஒரு வலையை பின்னும் சிலந்தி வலையை பின்னி அந்த சிலந்தி வலையில் அது ஓடியாடி விளையாடும் அப்புறம் அதில் வர்ற பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும் இப்படி அது இருந்துட்டு இருக்கும் அந்த ஓமானத்தை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா இப்ப அந்த தூய அறிவாகிய ஆன்மா அந்த வெட்ட வெளி இருக்கு இல்லையா இல்லையற்ற பிரகாசித்துக் கொள்கிறது இந்த பிரபஞ்சத்தை அதனாலதான் இந்த ஆகாயத்தின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மாவின் மீது அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ஓமானம் கடந்த முறை சொல்லிச்சில்ல எப்படி சொன்னது ஒரு ஸ்படிகக்கல் தூய்மையான நிறமற்ற கண்ணாடி நிறம் ஸ்படிகக்கல்லின் மீது ஒரு சிவந்த நிறம் ஏறி உக்காந்துருச்சு எப்படி உக்காந்தது அந்த சிவந்த நிறம் வந்து பக்கத்துல வைக்கப்பட்ட செம்பருத்தி பூனுடைய நிறம் அந்த ஸ்படிகக்கல்லின் அருகே ஒரு செம்பருத்தி மலரை வைத்ததுனால அந்த செம்பருத்தி மலரை அந்த கண்ணாடி வாங்கி பிரதிபிம்பிக்கிறதுனால நமக்கு அந்த கண்ணாடிக்கல்லே வந்து சிவந்த நிறமாக மாறிவிட்டதாக தோன்றுகிறது ஆனா உண்மையில் அந்த கண்ணாடிக்கள் சிவந்த நிறமாக மாறவில்லை இந்த நிறத்தை வாங்கி பிரதிபிம்பிக்குது அந்த உதாரணத்தை சொல்லி நமக்கு புரிய வச்சது இல்லையா அது மாதிரி இங்க இந்த ஹோல் யூனிவர்ஸலே இந்த ஆகாயத்துல மெதக்கிட்டு இருக்குது இல்ல இந்த கேலக்சியே இந்த காஸ்மிகே இந்த வெட்ட வெளியில மிதக்கிட்டு இருக்கு அப்ப இந்த வெட்டவழியில மிதைக்கிட்டு இந்த சூரிய மண்டலம் அதை சுற்றி கோள்கள் இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் எங்க இருக்குது அந்த ஆகாய பூதத்துல தான் மிதைக்கிட்டு இருக்கு அப்ப அந்த ஆகாய பூதத்திலேயே அது உண்டாக்கி அந்த ஆகாய பூதத்தினாலேயே அது அழிக்கப்படும் வேற எங்கேயும் அது வெளியே வராது அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப அந்த ஆகாய பூதத்துல இருந்தால் இத்தனையும் வெளிப்பட்டது இந்த ஹோல் யூனிவர்சல் வெளிப்பட்டது அதுல ஒரு சூரிய மண்டலம் வெளிப்பட்டது அந்த சூரிய மண்டலத்துல நிறைய கோள்கள் இருந்தது அந்த கோள்கள்ல பூமிங்கிற நாம ஒரு இருக்கிற கோள் ஒன்று இருக்கு அந்த பூமிங்கிற ஒரு கோளில் வந்து இப்ப நாம மனிதர்களாகி நாம இருக்கிறோம் அப்ப நாம இப்படி எல்லாம் ஒவ்வொரு பாட்பாட்டா பிரிச்சு இப்போ நம்ம தனியாலா இங்கே உக்காந்துருக்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் இதுக்கு மூலம் எது இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே அந்த ஆகாய பூதத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்த வினாடி நீங்க அந்த ஆகாய பூதமாக மாறுவதை தவிர வேற வெளியே கிடையாது ஏன்னா நீங்க இந்த உடல் மனம் அபிமானம் இருக்கிற வரைக்கும் அந்த அறிவு ஆகாசமா மாற முடியாது அந்த அறிவு ஆகாசமா நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த உடம்பு மனசு இருக்கும்போதே நீங்க அதுவாக பிரகாசிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துடுது இல்லையா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த உடம்பற்ற நிலையில நீங்க எப்பவும் இருக்கிறீங்க அதனால இந்த வந்து போற உடம்பு பாதிக்காது இந்த பிறவில இந்த பிராரப்த கர்மாப்படி இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்புறம் இந்த உடம்பு போயிட்டாலும் வந்தாலும் அதை பத்தி இன்னும் பிரச்சனை இல்லைங்கிற அளவு நம்ம இருப்போம் ஆனா நமக்கு என்ன அந்த ஆகாய பூதமா நம்ம மாறிட்ட பிறகு நமக்கு மற்ற பூதங்களுடைய சேர்க்கை வந்து தானாவே விடுபட்டு போய் அந்த மூலத்துக்கே நம்ம திரும்பிடுவோம் அந்த திருமணம் தான் இங்கே ரகசியமாக சொல்லப்படுது அதுதான் சாஸ்திரத்துடைய ஆழமான உட்பொருளாகவும் பார்க்கப்படுது இதுதான் மகான்கள் வந்து நிறைய விஷயங்களை எடுத்து நமக்கு புரிய வைக்கிறதுக்காக எப்படி எப்படியாவது எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு கடவுள்களை கூட கலர் கலராக உருவகப்படுத்தி காட்டினாங்க புளு கலர்ல ராமன் கருப்பு கலர்ல கிருஷ்ணன் அப்படின்ட்டு ஆகாய தத்துவத்தை இறைவன் அப்படிங்கிறத காட்டி கொடுப்பதற்காக நிறைய விளக்கங்களை கொடுத்தாங்க அப்புறம் பஞ்சபூத ஸ்தலங்கள்ல சிதம்பரத்தை வந்து ஆகாய பூதமாக இங்க நம்ம பார்க்கிறோம் அப்புறம் ஞானிகளெல்லாம் அந்த ஆகாயத்தோடவே கலந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் மணிவாசக பெருமான அந்த ஆகாய பூதத்திலேயே கரைந்து விட்டார் அப்படின்னு ஏன் சொல்றோம் அதுதான் அந்த சோர்ஸ் அந்த சோர்ஸுக்கே அவர் திரும்பிட்டார் அவர் இன்னும் வரமாட்டார் அவ்வளவுதான் அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த ஆகாய பூதத்துக்குள்ள போன பிறகு அந்த உடலும் இல்லை மனசும் இல்லை அந்த ஒரே பூதமா ஆகாயமா அந்த தூய அறிவாக நம்ம இருக்கிறோம் அந்த ஆதாயம்தான் இங்க அறிவு அதனுடைய பிரகாசம்தான் பட்டு இந்த யூனிவர்சல்ல பிரதிபிம்பிக்கிறதுனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயங்கிட்டு இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கு சூரியனுக்கு ஒரு அறிவு இருக்கு சந்திரனுக்கு ஒரு அறிவு இருக்கு அதெல்லாம் அந்த இயக்கத்துல அது இயங்கிட்டு இருக்கு அந்த அறிவு பிரகாசத்துல அது இயங்கிட்டு இருக்கு அது படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளுக்கும் அறிவு இருக்கு ஒரு அறிவுல இருந்து கூட இந்த பூமியில படைக்கப்பட்ட தாவரங்கள்ல நம்ம பாக்குறோம் ஆனா இப்படி கடந்து வந்த பாதைகள் அறிவு பரிமாணத்துல இந்த மனித பிறவி ஒன்றுதான் அந்த மூலத்தை புடிக்க முடியும் வேற எந்த சூரியனாவே நீங்க பிறந்தாலும் பிடிக்க முடிய அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த மனித பிறவிக்குதான் வரணும் நீங்க எப்படிப்பட்ட தேவரெல்லாம் பிறந்தாலும் திருப்பி நீ இந்த மனித பிறவிக்கு வந்துதான் நீ முக்தி மோட்சத்தை அடைய முடியுமே தவிர நீ தேவலோக பிறவில பிறந்துட்ட நான் ஒரு தெய்வமா மாறிட்டேன் அப்படின்னு எல்லாம் இருந்தாலும் திருப்பி நீ மனித பிறவிக்கு வந்தால்தான் முக்தி மோட்சம்ங்கிறது உனக்கு கிடைக்கும்னு சொல்லுது ஏன் அப்படின்னா இங்க மட்டும் தான் இந்த புரிதல் வர முடியுமே தவிர வேற இடத்துல போயிட்டோம்னா அந்த புரிதல் வராது அது வேணா உலகம் வேற வேற உலகம் நம்ம சொல்ற மாதிரி வாழ்க்கை முறை தான் அதெல்லாம் இப்போ சொர்க்க வாழ்க்கைன்னா அங்க வந்து ஜாலியா இருக்கிறவளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை பத்தி எல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்காது இல்லையா அவனுக்கு வந்து இதை பற்றி ஆராய்ச்சியும் இருக்காது அவனுக்கு புறத்துலதான் நாட்டம் இருக்கும் புற விஷயங்களை தான் ஓடிக்கிட்டு அவன் தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாட்டமே வராது அதுக்குண்டான சிந்தனை கூட அவனுக்கு எழுதிருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம நிறைய பார்க்கறோம் அப்படித்தான் ஓடிக்கொண்டிருப்பாங்க ஆனா யாருக்கு தன்னை அறியணுங்கிற ஆர்வம் இருக்கோ அவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி பாடங்கள்ல வந்து விசாரணை பண்ணி விவேகத்தை அடைந்து அந்த தூய் அறிவாலத்தான் நான் இருக்கிறேன் தெளிவுக்கு வந்துடுவாங்க அதனால இப்ப நீங்க புரிஞ்சு வேண்டியது என்ன அப்படின்னா இதுதான் இறைவன்கிறத எப்படி எப்படியோ போய் கற்பனை பண்ணிக்காதீங்க மதம் சார்ந்து பிரிச்சிக்காதீங்க ரொம்ப எளிமையா அது வந்து திருச்சிற்றம்பலமாக இருக்கிறது அறிவு ஆகாசமாக இருக்கிறது அப்ப இறைவன்கிறவன் ஒரு ஆகாச போதும் அதுதான் நம்முடைய மூலம் அந்த மூலத்துக்குள்ள போய்விட வேண்டியதுதான் வேற எந்த விஷயத்துக்குள்ள நம்ம புடிச்சுட்டு இருந்தாலும் நம்ம அந்த விஷயம் தெரியாம இருக்கிறோம் அவித்தையில இருக்கிறோம் அறியாமையில இருக்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க அப்ப அங்கிருந்து தான் எல்லாமே வந்தது புருஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுதான் அதுதான் எல்லாம் வெளிப்பட்டு இந்த பிரகிருதி உண்டாகி இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு பஞ்ச பூதங்கள் தோன்றி இன்றைக்கு நம்ம இத்தனை ஜீவராசிகளையும் இந்த உலகத்துல பாக்குறோம் அப்படிங்கிறத சிருஷ்டிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அதெல்லாம் பழைய நூல்கள் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா புரியும் அப்ப இந்த மாதிரி ஞானி அந்த புரிதலுக்கு வந்துட்டான் அவன் வந்து தன்னை எப்படி பாக்குறான் அந்த ஆகாயமா பாக்குறான் அந்த தூய அறிவாக தன்னை பார்க்கிறான் அவனுக்கு உடல் அபிமானம் இருக்காது மனம் சார்ந்த அபிமானம் இருக்காது அப்பா அவன் ஆனந்தமா இருப்பான் அவனுக்கு அந்த ஸ்தூல சரீரம் இல்லாம நுண்ணிய சரீரமும் நாசமாகி விடுகிறது அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி அப்படி ஞானம் அடைந்தவர்கள் இந்த உலகில் சஞ்சரித்து வருவது மற்றவர்கள் ஞானம் பெறுவதற்கு கிடைத்துள்ள ஒரு நல்ல வாய்ப்பு என்பதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அது மகான்கள் இந்த பூமியில வர்றதுனால தான் இங்க உலகம் வந்து மற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியுது அதனால மற்றவர்களும் அக்ஞானத்தை நீக்கி அறியாமையை போக்கி அந்த தூய் அறிவாக பிரகாசிக்க முடியுது அது பயன்படுத்து அது வந்து அந்த ஞானிகளையே அப்படி ஒரு கருவியாக பயன்படுத்துது அப்ப எல்லாமே அதனுடைய டூல்ஸ் தான் எப்படி எல்லாம் பயன்படுத்துவோம் எப்படி அவங்களை உபயோகப்படுத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியாது ஆனா எப்படியாவது அது கொடுத்துட்டே இருக்கும் அப்படித்தான் ஞானிகள் இந்த உலகத்துக்கு வந்து இந்த விஷயத்த எத்தனையோ பேருக்கு எடுத்து கொடுக்குறாங்க அதுல யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் கிடைச்சிடாது எத்தனையோ கோடியில் ஒருவனை என்ன அடைகிறான்னு பகவத்கீதை சொன்ன மாதிரி எத்தனையோ கோடியில ஒருத்தனுக்கு அது கிடைக்கும் அப்படித்தான் இது சாத்தியமாகும் அப்ப மேலும் இவங்க என்ன சொல்றாருன்னா விதேக முக்தின் போது நடப்பதை மூன்று உதாரணங்கள் மூலமாக விளக்குகிறார் அது எப்படி விளக்குறார் அப்படின்னா ஒரு குடத்துல நீர் இருக்கிறது அதை ஒரு குவளையில் மொண்டு எடுக்கிறோம் அப்படி எடுத்த பிறகு கூட அந்த குடத்து நீரும் குவளை நீரும் நமக்கு எப்படி இருக்கு வேறு வேறாக காணப்படுகிறது குடத்துல தண்ணி இருக்குது குவலையில மொண்டு தண்ணி தனியா இருக்கு அப்ப ரெண்டு தனித்தனியா இருக்கு இப்போ இந்த ரெண்டு தண்ணியை ஒன்றாக கலந்தால் அவைகள் இரண்டையும் எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதோ அது மாதிரி புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு உதாரணம் கொடுக்குறாரு மூன்று விதமான உதாரணத்துல நமக்கு புரிய வைக்கிறார் ஆகாய பூதத்திலிருந்து வந்த நான்கு பூதங்களை தனித்தனியாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம விவகாரத்துக்குள்ளதான் இருப்போம் அது ஐந்து பூதங்களால் உண்டான இந்த உடலை வந்து பூதங்கள்லேயே தெரியாமல் இந்த ஸ்தூல உடலை பருவ உடலை சத்தியங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கிற நமக்கு மிகப்பெரிய அஜ்ஞானத்துல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத சுட்டி அது புரிதல் இல்லாத மனம் அப்படிங்கிறதையும் இங்க எடுத்து சொல்றார் அதற்கான ஓமானங்கள் கொடுக்கும்போது ரெண்டு நீரை பிரிச்சு எடுத்து அந்த நீரை ஒன்றாக சேர்க்கும் போது அந்த நீரை எப்படி பிரிக்க முடியாதோ அது மாதிரி தான் இங்கே ஆகாய விஷயத்திலையும் அதுல வெளிப்பட்ட பூதங்களையும் பிரிக்க முடியாது அதுல வெளிப்பட்டது மீண்டும் அதுல தான் போய் சேருமே தவிர வேற எங்கேயும் போய் சேராது அப்ப மூலத்துக்கே எல்லாம் திரும்பும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விவமானம் சொல்றாரு இப்ப ஒரு காலி குடத்துல ஆகாயம் இருக்குது வெளியும் ஆகாயம் இருக்குது அப்ப குடத்தின் உள்ள வெளியே அப்படின்னு ஆகாயத்தை ரெண்டாக பிரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அப்படி பிரித்து பார்ப்பது அந்த குடத்தினுடைய ஓடுதான் அப்படி பிரிக்குதே தவிர அந்த குடங்கிற ஓட்டை நீங்க உடச்சிட்டீங்கன்னா அந்த ஆகாயத்துல எப்படி பிரிவினை இருக்காதோ அந்த குடத்துக்குள்ள தனியா ஒரு ஆதாயம் வந்துச்சு வெளியே ஒரு ஆகாயம் இருக்கு அப்படிங்கிற பிரிவினைகளோட நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த பிரிவினைகள் இருக்காது அந்த பிரிவினைகள் இல்லாம ஒரு ஆகாயமா நாம் அங்க புரிஞ்சுக்கிறோம் அதைதான் இங்க சுட்டி காட்டுறாரு அது மாதிரி அக்னியை பத்தி அடுத்து சொல்றாரு எரியும் அக்னி பிளம்புலிருந்து ஒரு கனலை எடுத்தால் அவைகள் இரண்டையும் வெவ்வேறாகத்தான் குறிப்பிடுவோம் அந்த அக்னியிலிருந்து எடுத்த ஒரு கனல் இருக்கு ஒரு நெருப்பு கட்டி எடுத்து இதுவேற அது வேறுன்னு சொல்லுவோம் ஆனால் எடுத்த அந்த கனலை மீண்டும் அதே அக்னியிலேயே போட்டுவிட்டால் அவைகள் இரண்டையும் எப்படி வித்தியாசப்படுத்தி கூற முடியாதோ அது அப்போ இது மாதிரி நமக்கு புரிய வைக்கிறதுக்காக மகான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப பேசிக்காக நமக்கு புரியிற மாதிரி விஷயங்களை எடுத்து எடுத்து எப்படியாவது உங்களுக்கு புரிய வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஓமானத்தை குடிச்சுக்கிட்டே வராரு அதை நம்ம கம்பேரிசன் பண்ணி அவங்க சொல்ற அந்த உதாரணங்களை எல்லாம் ஒப்பிட்டு எப்படி அருமையாக புரிய வைக்கிறாங்க எவ்வளோ ஆனந்தமாக நமக்கு இந்த விஷயம் புரியுது அப்போ இதை நம்ம லகுவா எடுத்துக்க முடியும் நாம எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு கண்டபடி கன்ஃபியூஷன் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எப்போ தெரிஞ்சு விழிச்சிக்கிறோமோ அப்போதான் நமக்கு அந்த விவேகம் அடைந்ததாக பார்க்கப்படுது அந்த விவேகம் தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியம் அப்ப அப்படியாக பரம்பொருளையும் ஜீவனையும் பிரித்து வைத்த உபாதிகள் நீங்கியதும் ஜீவன் எங்கும் பரவி விருந்துள்ள பரமனிடம் கலந்து ஒன்றாகி விடுகின்றான் என்று சொல்லப்படுகிறது அப்போ அதை புரிஞ்சுக்கணும் எங்கும் நீக்க மரம் நிறைந்த பரம்பொருள் அப்படின்னா அது எதை சொல்ல முடியும் வெட்ட வேலையை தான் சொல்ல முடியும் அதுதான் எங்கும் எதிலும் நீக்க நிறைந்திருக்கிறது அந்த ஆகாயத்தை தான் நீங்க எங்கும் பார்க்கலாம் நமக்கு முன்னாடி இப்ப ஆகாயம் இருக்கு இப்போ நம்ம ரெண்டு பேரும் எதிர்கால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இப்ப எனக்கு எதிரில் நீங்க உட்காந்துருக்கீங்க இந்த பக்கம் நான் உட்காந்து இருக்கிறேன் இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில இருக்கக்கூடிய வெளிக்கு பேர் என்னன்னா இடைவெளின்னு அர்த்தம் அதுக்கு வெளியின் தான் பேரு ஆனா இடையில இருப்பதுனால இடைவெளி அப்போ நீங்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கிற அந்த இடைப்பட்ட வெளியே இடைவெளி என்று சொல்வது போல இந்த எல்லையற்ற பிரபஞ்ச வெளியை வெட்ட வெளின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப அந்த வெட்ட தான் இங்க பரமன் அதுதான் பரமாத்மா பரபிரம்மம் என்று சொல்லப்படுகிறது இங்க பரம்னாலே ஆகாயம்தான் இங்க பரம் அப்படின்னாலே ஆகாயம்தான் பறனா என்ன அது சக்தி அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் இங்க உலகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுதான் நம்முடைய பரம்பரை அப்படின்னு நம்ம சொல்றோம் பரம்பரைன்னு ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை வந்துச்சு இல்லையா பயன்படுத்துறோம் இல்ல இந்த பரம்பரையில வந்தாருங்க அந்த பரம்பரையில வந்தாருட்டு அந்த பரம்பரைனா என்ன அர்த்தம் ஒரு சிவமும் சக்தியும் சேர்ந்தா தான் அங்க பிழப்பே உண்டாது அங்கே இயற்கையை படைக்கப்படும் அப்ப அது வந்து சூட்சமா பரிபாசையில மகான்கள் பேசுறாங்க பரம்பரை அப்படின்னா சிவம் இல்லாம சக்தி சக்தி இல்லாம சிவம் இல்லை அப்ப அந்த பரமும் பறையும் சேர்ந்தால் இந்த உலகம் விரியும் அப்போ அந்த உலகத்துல நிறைய ஜீவராசிகள் காணப்படும் அப்ப அப்படி படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கு பறையாக இருக்கிறது எதன் மீது இருக்கிறது படத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ படத்தின் மீது பற ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுனால அது பரம்பரை என்பதாக பார்க்கப்படுகிறது அப்போ அந்த பரம்பரையில நான் வந்த இந்த பரம்பரையில வந்த குரு சிஷிய பரம்பரை இந்த பரம்பரையில் நான் வந்து அப்படிலாம் சொல்லிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு பரிபாஷை தான் நமக்கு மகான்கள் வந்து சூக்ஷமான பரிபாஷையில நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப இங்க இறைவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீங்க வந்து பெயர்கள் எல்லாம் விட்டுருங்க பரமாத்மா பரம் பரபிரம்மம் சிவம் அல்லா ஜவா அப்படின்னு என்னென்ன பேரு உங்களுக்கு சொல்லி இருக்காங்களோ அத்தனையே துருக்கி போட்டுருங்க முருகன் கிருஷ்ணன் அப்படின்னு என்னென்ன சாமியெல்லாம் புடிச்சிட்டு இருக்கீங்களோ அத்தனையும் விட்டுட்டு ஒன்றே ஒன்று இருக்கிறது அது வெட்ட அதுதான் இறைவன் அதுதான் பரம் அப்ப அந்த பரம் தான் நான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா இங்க பேதமை நீங்கிடும் நான் மட்டும் இருக்கிறேங்கிறது புரிய வரும் ஏன்னா நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன்னு எப்படி புரியுறோம் அப்படின்னா நான் பரமா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாருமே எங்க இருக்கிறோம் அந்த பரத்துல தான் இருக்கிறோம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த ஆகாயங்கிற வெட்ட இந்த ஹோல் யூனிவர்சல்ல மெதைக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ஹோல் யூனிவர்சல்ல கேலக்சி இருக்கு அந்த கேலக்ஸியில இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் தனியா இருக்கு அந்த சூரியனை சுற்றி கோல்கள் சுற்றி கொண்டிருக்கு அந்த கோள்கள்ல பூமிங்கிற ஒரு கோல நாமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப எத்தனையும் எதுக்குள்ள இருக்கு அந்த ஆகாய பூதத்துக்குள்ளதான் இருக்கு அப்ப அந்த ஆகாய பூதத்துக்குள்ள இருக்கிற இதை வந்து அந்த ஆகாய பூதத்துல இருந்து பிரித்து விட முடியுமான்னா முடியாதுங்கிறது தான் விஷயமே அப்ப அதனால நம்ம இறைவனுக்கு வேறாக இல்லை அப்படிங்கறது சாஸ்திரம் அடிச்சு சொல்லுது அது எத்தனை பேருக்கு புரியுதுன்னா பெரும்பாலும் நவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அது எப்படி கடவுள் நமக்கு சமமா மாறிட முடியுமா நாம கடவுளுக்கு சமமா ஆகிட முடியுமா அது ஏதோ மூடர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மூடன் ஞானிகளை மூடர்கள் என்று சொல்கிறான் ஏன்னா கடவுளையே பித்தன் சொல்றேன் அப்புறம் ஞானிகளை பித்தன் ஏன் சொல்ல மாட்டான்னு நேற்று சொன்ன இல்லையா ஏன்னா மூடர்கள் வந்து பித்தன்கிற வார்த்தைய ஏன் பித்தன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம் அவன் வந்து புரியல அவனுக்கு வந்து இது என்னங்கிறது புரிஞ்சுக்கிற அந்த அறிவாட்டல் அந்த புத்திசக்தி போதுமானதா இல்ல அதனால நாம கடவுளாகிட முடியாது அப்படின்னு அவன் சொல்றான் ஏனா இந்த அளவுக்கு விசாரித்து பார்க்கறது இல்ல விவேகம் இல்லை அவனுக்கு அதாவது மனித உருவில இருக்கக்கூடிய மிருகம் என்றுதான் சொல்லணும் அவனை ஏன்னா மிருகத்துக்கெல்லாம் இந்த விசாரணை பண்ண முடியுமா முடியாது இல்ல அதுக்கு ஐந்து புலன்கள் இருக்கும் ஆறாவது புலன் ஆகிய அறிவு வந்து அதுக்கு மேம்படவே இல்லை மிருகத்துக்கு அப்ப அது வந்து மனோசக்தி விரிவாக்காதனால அது என்ன பண்ணும் அப்படியே கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இனப்பெருக்கத்துல ஈடுபட்டுக்கிட்டு தூங்கி எல்லா வேலையும் செய்யும் தூங்கிறது குழந்தை குட்டி பெற்றுக்கிறது சாப்பிடுறது இப்படிதான் அதே மாதிரி மனிதன் இருக்கிறான் பெரும்பாலான மனிதர்கள் பாத்தீங்கன்னா தூங்குறது வேலைக்கு போறது குழந்தைகிட்டி பெற்றுக்கிறது சாப்பிடறது தூங்குறது இப்படிதான் வாழ்க்கை அப்ப இது மாதிரி இருக்கிற மனிதர்கள் வந்து கடவுளை பிரிச்சு பாத்துக்கிட்டு கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அவரெல்லாம் எப்படி மனிதர்களுக்கு சாதாரண மனிதன் கடவுள் ஆகிவிடுமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அவன் கடவுள் தெரியல அவர் கடவுள் யாருன்னு தெரியாதனால இது மாதிரி ஒரு குழப்பத்துல சிட்டிக்கிட்டு இருக்கிறான் சுவாமி விவேகானந்தர் வந்து கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க வேண்டும் அவர் அனுபவமாக்க வேண்டும் இல்லாவிட்டால் அந்த கடவுள் இல்லாமல் இருப்பதே மேல் அப்படின்னு சொல்றாரு அப்ப அது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னா இந்த மாதிரி புரிந்து ஞானிகளுக்கு இந்த ஆதாய தான் இறைவன் தெரிஞ்சிட்டா அது நமக்கு அனுபவம் ஆகும் ஏன்னா நாம வந்து ஆதாயமா தான் இருக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம இந்த பற்றுகளை இருந்து விடுபட்டுருவோம் இந்த உடல் வந்து போகிற உடலை இந்த மனசெல்லாம் நாம ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களுடைய தொகுப்பு அப்ப இதன் மூலமா பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த அறிவு தான் நான் அப்ப இங்க உண்மையா நான் அந்த தூய் அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன் அப்ப நான் இந்த பிரதிபிம்பத்துல மயங்க கூடாது அது என் மீது வைக்கப்பட்டிருக்கிறது நானும் அந்த தூய அறிவு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அந்த நிலையில நம்ம நிற்கணும் அதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய முடிந்த முடிவாகவும் பார்க்கப்படுது திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தையினுடைய முடிந்த முடிவு அதுதான் ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் அது எவனுக்கு தெரியாது திருப்பி ரெண்டு ரெண்டாதான் கடவுளை பார்த்துட்டு இருப்பான் சிவபெருமான் அவருக்கு ஒரு பண்டையாட்டி இருக்குது அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க வேற இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் இங்கே போனால் புண்ணியம் வரும் அங்கே போனால் புண்ணியம் வரும்னு ஸ்தலம் ஸ்தலமாக சுற்றிட்டு இருக்கும் அதனாலலாம் ஒரு புண்ணியம் வந்துராது ஏன்னா அவரவர் வினைவெளி அவர் அவர் அனுபவம் அப்படிங்கிறதுனால அவரவர்கள் செய்த ஊழ்வினைகளை அவங்க அனுபவிச்சுட்டு தான் உடம்பு தவிர இந்த கோயிலில் போய் அதை சரி பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லாயிடும் அந்த ஜோசியரை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிட்டா சரியாயிடும் அப்படி நினைச்சோம்னா நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கணும் அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது இந்த மாதிரி சாஸ்திரங்களை வந்து நீங்கள் வேதாந்த சாஸ்திரத்தை ஆழமாக பிடிச்சிட்டீங்க அப்படின்னா மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஃபால்ஸ் ஆகிடும் ஏன் ஃபால்ஸ் ஆயிடும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த ஜோதிட சாஸ்திரமே ஃபால்ஸ் ஆயிடும் அது வந்து பொய்ங்கிறதாயிடும் ஏன் அப்படின்னா இப்ப நீங்க யோசனை பண்ணி பாருங்க இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அந்த பன்னிரெண்டு கிரகங்கள்ல பூமிங்கிற ஒரு கிரகம் இருக்காது ஆனா சூரியன் வந்து சுத்தி வரும் சூரியன் வந்து சுத்தி வர்ற மாதிரி காட்டுவான் அந்த சூரியன் தான் நம்ம பூமிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஜோதிடர்கள் ஆனா சூரியனை சுத்தி வர்ற மாதிரி காட்டுறான் பூமி ஏன் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்னா அந்த ஜோதிடமே வந்து உண்மையில என்ன தெரியுமா இந்த பூகோளம் அப்படிங்கிற இந்த பூலோகத்துல இந்த புகையில தான் மனித அறிவு மேம்பட்டு அந்த அறிவை தெரிஞ்சுக்குது அப்படி தெரிந்து கொண்ட அந்த தூய் அறிவாகிய அந்த அறிவை இந்த மனித உடல்ல இங்க வந்து நம்ம தெரிஞ்சு கொள்றதுனால படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதன் ஒரு மேம்பட்ட அறிவாக பார்க்க அவன் என்ன பண்றான் அதே மனித மனம் வந்து அந்த அறிவு பிரகாசத்தை இன்னும் வேற வேற வழியில எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வெளிப்பட்டது அப்ப அதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா எதையாவது ஒன்னு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சேர்த்து விட்டு மக்கள் கிட்ட வேற ஏதாவது சொல்லி அதுக்கு முன்னாட மாதிரி கொஞ்சம் சம்பாதிக்க முடியுமான்னு பாக்குறாங்க அப்படிதான் நிறைய சாஸ்திரங்கள் எல்லாம் வந்தது ஏன்னா இப்ப வந்து உண்மையா இந்த ஆஸ்த்ராலஜி அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வேத சாஸ்திரத்துல முனிவர்கள் எல்லாம் அதுக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னா ஆஸ்த்ரானமி தான் வானவியல் சாஸ்திரம் தான் அது அந்த வானவியல் சாஸ்திரத்துல தான் நம்ம வந்து பூமி வந்து எப்படி சுற்று சூரியனை மையமாக கொண்டுதான் எல்லா கோள்களும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்ப சூரியன் வந்து எங்கேயுமே டிராவல் பண்றது கிடையாது அது அப்படியே இருக்குது இந்த கோள்கள் தான் சுத்தி வருது ஆனா அந்த ஜோதிட சாஸ்திரத்துல சூரியன் சுத்தி வர்ற மாதிரி காட்டுவாங்க அதாவது முப்பது நாளைக்கு வந்து சூரியன் வந்து பயிற்சி மாதிரி காட்டுவாங்க அப்போ அந்த மாதிரி காட்டுறதெல்லாம் என்னன்னா இவங்க எப்படியாவது ஒரு கணக்கை கொண்டு வந்து அதுல ஒண்ணு சேர்த்தி அதை லாஜிக்கா ப்ரூவ் பண்ண பாக்குறாங்க ஆனா விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா விவேகம் இருந்து விசாரணை பண்ணி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஹம்பக் அப்படின்னு தெரியும் அதாவது தெந்தவர்களுக்கு உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா அது வந்து சித்தர் பாடல் இருக்கு திருமணருடைய பாடல் அப்போ அந்த மாதிரி அந்த தெளிவு அடைந்தவர்களுக்கு இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது புரியும் தெளிவாதவர்களுக்கு இதெல்லாம் புடிச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு சமுதாயத்தை குழப்பிக்கிட்டு அதுல வந்து நிறைய புரளிகளை விட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணு இந்த பரிகாரம் பண்ணா நல்லாயிடும் அந்த பரிகாரம் பண்ணா நல்லாயிடும்ட்டு எந்த பரிகாரம் பண்ணாலும் நல்லாது பரிகாரங்கிற பேர்ல இன்னும் பாவம் தான் நிறைய பேர் இருக்காங்கட்டு நான் ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் மூலமா விளக்கி இருக்கிறேன் பழைய பாடங்கள்லாம் கேட்டீங்கன்னா புரியும் திருப்பி அதை பேசுறோம்னா டைம் போயிடும் ஏன்னா அதுவும் நிறைய மூடத்தளம் நம்ம இடத்துல பரப்பப்பட்டிருக்குங்கிறது நான் ஒவ்வொரு முறையும் சுட்டி காட்டிகிட்டே இருக்கேன் அப்ப இங்க இந்த இடத்துல பகவான் ஆதிசங்கர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னா இந்த விதேக முக்தி அப்படிங்கிறது இந்த உடம்ப விட்ட பிறகு அடைகிறது அல்ல இந்த உடம்பு இருக்கும் போதே மாறிய ஞானிக்கு இந்த உடம்பு இருக்கும் தன்னுடைய உண்மை சொருபம் அனுபவம் ஆயிடுது அவன் எப்படி இருக்கிறான் அந்த ஆகாயமா இருக்கிறான் அந்த சிற்றம்பலமாக இருக்கிறான் அப்ப அந்த அறிவு ஆகாசமாக விரிந்தவனுக்கு எங்கிருந்து இந்த தனித்த உடல் அவனுடைய உடலாக மாற முடியும் அப்ப அவன் அந்த உடல்லையே இல்லை அப்ப அவன் அந்த உடல் கடந்த உணர்வாக அறிவா பிரகாசிக்கிறான் அப்ப அப்படிப்பட்டவனுக்கு எங்கிருந்து இந்த உடல் மேல அபிமானம் இருக்கும் இந்த மனசு இந்த புத்திங்கிற விஷயத்துல அவன் சிக்க மாட்டோம் அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லி அந்த நிலைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் முன்னேற வேண்டும் அதுதான் நம்முடைய அறியாமை நீங்குவதற்கான வழி அந்த அவித்தையான அஜ்ஞானம் அழிவது தான் இங்க ரொம்ப முக்கியமே தவிர சரீரங்கள் இருப்பதும் இல்லாததும் ஒரு பொருடல்ல என்பதாக இங்க சுட்டிக்காத்தப்படுது அப்ப அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த ஆகாய பூதம் வந்து குடத்துக்குள்ள இருக்குது குடத்துக்கு வெளியே இருக்குன்னு நம்ம பிரிச்சு பார்க்கறதெல்லாம் நம்மளுடைய மடமை தான் அந்த குடம் உடஞ்சிட்டா அந்த பானை உடஞ்சிட்டா அந்த ஆகாய பூதம் உள்ளையும் இல்லை வெளியும் இல்லை அது போல இருந்துட்டு இருக்கு நம்ம குடல்களை ஒரு வடிவம் எடுத்ததுனால அந்த குடத்துக்குள்ள வந்துடுச்சு வெளியே இருக்குதுங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கிறோம் அது மாதிரி இந்த உடலுங்கிற ஒரு வடிவம் எடுத்ததுனால நம்ம பிரிச்சு பார்த்துட்டு இருக்கோம் நான் வேறு இறைவன் வேறு பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு அப்படின்ட்டு ஆனா அந்த ஆதாயம் எப்படி பிடுவப்படாமல் இருப்பதோ அது போல பரம்பொருள் என்றும் ஜீவன் என்றும் வெவ்வேறாக தோன்றுவதும் இடையில் வந்த உபாதிகளால் வந்துள்ள ஒரு பிரம்மையே அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ இந்த பிரிவினைகள் அதாவது ஜீவன் பரம்பன் அப்படிங்கிற அந்த பிரிவினைகள் வந்து உபாதியினால் வந்த பிரம்மை உடல் அப்படின்னு ஒன்று வந்ததுனால நம்ம வந்து நான்கு பேரும் இறைவன் வேறுங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கிறோம் ஆனா இறைவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாம அதுவா தான் இருக்கிறோங்கிற தெளிவு நம்ம இடத்துல வந்துடும் அப்ப அதனால உபாதிகள் நீங்க ஜீவன் தான் பரம்பொருள் அன்றி வேறில்லை என்பதை உணர்வதே இங்கு முக்தி அல்லது மோட்சம் எனப்படுகின்றது அதுவரை அவளை பிடித்து ஆட்கொண்டிருந்த உடல் சார்ந்த பிரம்மையிலிருந்து மனம் விடுதலை அடைகின்றது என்பதாக பார்க்கப்படுது அப்போ அது இந்த உடலில் உயிர் உள்ள போதே நடந்தால் அவன் ஜீவன் முக்தன் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இங்க ஒரு ஞானி வந்து எப்போ ஜீவன் முக்தன் ஆகிறான் இந்த மனித தேகத்துல வந்து இந்த மாதிரி சாஸ்திர ஞானங்களை உள்வாங்கி விசாரணை செய்து விவேகத்தை அடைந்து உடம்புக்குள்ள அந்த உயிர் இருக்கு அந்த பிராணன் இருக்குது அது இருக்கும் அவன் தெரிஞ்சுக்கிறான் நான் அந்த ஜீவன் அந்த விவேக முக்தன் தான் அப்படி உயிர் இருக்கும்போதே அது நடந்துருச்சுன்னா அவன் அந்த அறிவாக மாறிவிடுகின்றான் அந்த ஆன்மாவாக மாறிவிடுகின்றான் மீண்டும் மீண்டும் மற்றும் சூட்ச உடல்கள் இயங்கிக் கொண்டிருந்தால் அவனது உயிர் பிரியும் போது அவைகளும் மறைகின்றன அப்போது தனியே இருந்தது போல காணப்பட்ட ஜீவன் எல்லா உடல்களையும் இழந்ததால் பரம்பொருளில் ஒன்றாகி இழந்தது போல இருந்த நிலையில் இருந்து வீழ்கிறான் அதனை யோகம் என்று சாஸ்திரம் அழைக்கின்றது என்பதாக இந்த ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் சுட்டிக்காட்டுது அப்போ இங்க யோகம் அப்படின்னா இணைதல் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டா கூட இங்க நம்ம அது ஆகாயபூதமாக இருக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டா அதுவாக நம்ம ஆகிட்டோம் அவ்வளவு அதோட இணைஞ்சிட்டோம் பார்க்க முடியாது அதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது அடுத்தது ஐம்பத்தி ஸ்லோகம் எல்லா பரோ லாப்போ எத் சுகானா பரம் சுகம் யக்ஞானா பரம் ஞானம் தத் பிரம்மேத்திய வாதார ஏங்க என்ன சொல்லுதுன்னா எதை அடைந்த பின்பு வேறு எதையும் அடைய வேண்டியது இல்லையோ எந்த இன்பத்தை விட வேறு உயர்ந்த இன்பம் இல்லையோ எந்த அறிவை காட்டிலும் சிறந்தது எனப்படும் வேறு உயர்ந்த அறிவு இல்லையோ அந்த பொருள்தான் பிரம்மம் என்று உறுதியுடன் அடைவாய் அப்படின்னு இந்த ஐம்பத்தி ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டப்படுகிறது ஜக்னான தத் பிரம்மேத்யவத பரம் ஞானம் அந்த அறிவு அந்த ஆதாய பூதமாகத்தான் நான் இருக்கின்றேன் அந்த அறிவு நம்ம வந்துட்டா நமக்கு அவ்வளவுதான் வந்த முடிஞ்சுது நான் அந்த பர பிரம்ம்தான் தெளிவாக நிற்க வேண்டும் என்பதாக சுட்டி அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள்ல ஜீவன் முக்தனின் நமக்கு விரிவாக விளக்கப்பட்டன இப்ப இந்த ஸ்லோகத்திலிருந்து இனி வரும் ஸ்லோகத்துல பிரம்மஸ்வரூபத்தின் லட்சணங்களும் அதனால் வருகின்ற ஆனந்த நிலையும் விளக்கப்படுகிறது அதாவது நேர்மறையாக இல்லாத எதிர்மறையில் விளக்கங்கள் இங்கு கையாளப்படுகின்றன ஏன்னா விஷயங்கள் வந்து சில இது வந்து எதிரெதிர சாஸ்திரம் சொல்லுது இல்லையா அதை நேத்தி நேத்திங்கிற விஷயத்தை நம்ம கடந்த முறை பார்க்கும்போது என்ன சொன்னோம் இல்லை இல்லை அப்படின்னு எதிர்மறையான விஷயத்தை கையாளுது நேர்மறையா கையாளாம அது மாதிரி இங்கு சாஸ்திரம் வந்து சில விஷயங்களை நேர்மறையாக இல்லாமல் எதிர்மறையான விளக்கங்கள் கொடுக்குது என்பதாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்றாரு அதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் சாதாரணமாக நமக்கு வரும் அனுபவங்களே தினப்படி நடக்கும் நமது செயல்களை கூறுத கவனித்தோமானால் அது புரியும் நாம் எப்போதும் இருப்பதை வைத்துக் மகிழ்வுடன் இருப்பதில்லை அதற்கு மேல் ஏதாவது கிடைத்தால் அதனால் மேலும் இன்பம் பெறலாமா என்றபடிதான் நமது செயல்கள் அமைகின்றன அதனால் நமக்கு இறுதி நிலை என்ற ஒன்றை விளக்கும் அது ஒன்றுதான் இறுதி அதற்கு மேல் பெறுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லித்தானே முடிக்க முடியும் அதனாலேயே இங்கு சொல்லப்பட்டிருக்கும் எல்லாமே அப்படி எதிர்மறை விளக்கங்கள் கொண்டு சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது அதுக்கு ஒரு பழமொழி எப்படின்னா பழகி போனால் எல்லாம் புளிக்கும் அப்படின்னா ஒரு சொல் வழக்கு நம்மிடத்துல இருக்கு பழகி போனால் எல்லாம் புளிக்கும் அப்படின்னு அதன்படி எது நம்மிடம் இருக்கிறதோ அதை நாம் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை என்பதாக பார்க்கப்படுகிறது எப்பயுமே நம்ம இடத்துல இருக்கிறத நாம வந்து பொருட்ட எடுத்துக்க மாட்டோம் இல்லாத விஷயத்தான் தேடிட்டு அலைஞ்சுட்டே இருப்போம் இருப்பதை வைத்து இன்பமாக வாழ்வதற்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறது இல்லை ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டதுல என்னென்ன விஷயங்கள் இறைவன் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு பார்க்காம இன்னும் என்னென்ன விஷயங்கள் இல்லையோ அதை பிடிக்கலாம் அப்படின்ட்டு புறத்திலேயே நாட்டம் ஓடிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அப்ப உலகியல் நீதிப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நிலைமை அப்படித்தான் ஆகிவிடுகின்றது இன்று ஒன்று கிடைத்து நாளை அதையும் விட சிறப்பானது எது என்றுதான் நாம் தேடுகிறோம் அல்லது உருவாக்க முயற்சிக்கின்றோம் அதனால் எதையும் அதை விட சிறந்தது ஒன்று இருக்க வேண்டும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் அப்படி இருந்தும் மிக சிறப்பான ஒன்று நம்மிடம் சதா சர்வகாலமும் இருப்பதை அறியாமல் நாம வந்து அதனுடைய மகத்துவம் புரியாம நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதனால் எவராவது நம்மிடம் இருக்கும் சிறப்பானதை குறிப்பிட்டு சொன்னால் அதையும் விட சிறப்பானது ஒன்று இருக்கலாமா என்ற சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்கிறது ஒருவனின் வெளி பார்வையில் தென்படும் எல்லாமே இந்த நேரியால் கட்டப்பட்டிருக்கின்றது மனிதர்களில் பலருக்குமே ஒன்று கிடைத்துவிட்டால் வரும் மகிழ்ச்சியை அது கிடைத்து விட்டது என்ற எண்ணமே கூட தந்து விடுகின்றது பார்க்கப்படுகிறது அதாவது தூளத்தை விட அதன் தொடர்பாகிய நுண்ணிய அறிவே நாம் வளை தேடும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றுதான் அதை புரிந்து வேண்டும் முதலில் வாழ்வதற்கு உண்டான பொருட்களையும் அவைகளை பெற்றுத்தரும் செல்வத்தையும் பின்பு அவைகள் மேலும் கிடைப்பதற்கான வழிமுறைகளையும் தேடுகின்றோம் அவைகள் எல்லாமே கிடைத்ததும் அவைகளை பாதுகாக்கும் அறிவையும் தேடுகின்றோம் இப்படியாக தூளத்திலேயே நுண்ணிய பொருட்களில் கவனம் சென்று கொண்டிருப்பதே நமது வாழ்க்கை முறை என்றாகிவிட்டது இறுதியில் எதுவும் பெறக்கூடிய அறிவினை தேடுகின்றோம் அத்தகைய அறிவிலும் சிறந்த அறிவு எது என்பது நாம் தேடிக்கொண்டிருக்கும் நமது பலக்கங்களில் ஒன்றுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளாது உலகியல் பொருட்களும் இன்பங்களும் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று அத்துடன் நின்றுவிடுகின்றார்கள் அப்படி இல்லாத சிலருக்கு அவர்களின் பற்றிய தேடல் தீவிரமாகும் ஞான வேட்கை தொடங்குகின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு மனிதன் வந்து இருக்கிறத வைத்து இன்பமாக வாழ்வதில்லை தான் அடைய வேண்டிய இலக்கு வந்து தன்னிடத்திலேயே இருக்கிறது என்பதையும் புரிந்து எல்லாமே வெளியே புறத்துல தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படி புறத்துல தேடி அதை அடைஞ்சி அவன் நிம்மதி ஆயிட்டானா இல்லை அதுக்கு அடுத்தது இன்னொன்னு தேடுறான் அதுல அவன் ஃபுல்ஃபில் ஆகல அடுத்தடுத்த விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கிறான் அதனால அவன் நிறைவாயிட்டானான் அப்படின்னா நிறைவாயிட்டா அடுத்த விஷயத்தை தேடக்கூடாது இல்ல அதே திருப்பி அடையக்கூடாது இல்ல அப்படி அடையிறது இல்லை திருப்பி திருப்பி தேடுறதுதான் மனிதனுடைய மனோபாவம் அதுதான் நம்ம கோயிலுக்கு போறதுல இருந்து பூஜை கொடுக்குற வரைக்கும் நம்ம பார்க்கிறோம் ஏன்னா ஒரு டைம் போய் நம்ம கோயிலுக்கு போறோம் நம்ம வேண்டுதலாம் வச்சுக்கிட்டோம் நமக்கு அந்த கடவுள் பாத்துக்கு வரங்கிற நம்பிக்கையில வந்துட்டா நிறைவாகிடும் இல்லையா நிறைவு இல்ல திருப்பி என்ன பண்றோம் இந்த சாமிக்கு சக்தி பத்தில அதனால அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு வேற ஒரு கோயிலுக்கு போறோம் அப்ப இது மாதிரி நமக்கு ஒன்னு விட்டு ஒன்னு தாவி தாவி பிடிக்கிற மனோபாவம் அப்ப இதெல்லாம் பெரும்பாலான சராசரி மனிதர்களிடத்துல இருக்கிறது தான் இன்றைக்கு அஜ்ஞானம் அவித்தை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி புரிய வைக்க பாக்குது இதுல எத்தனையோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புரிய வரும் அவர்கள் வந்து அந்த தூய் அறிவை பற்றிய தேடல் தீவிரமாகும் அந்த ஞான வேட்கையும் அவர்களுக்கு தொடங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லுது அப்ப அந்த நிலைக்கு அந்த ஞான வேட்கைக்கு வந்துள்ள ஒருவன் ஆத்மா பற்றி சொல்லி அதை வெளியே தேட முடியாது உள்முக பார்வையால் மட்டுமே அறிய முடியும் என்று சொல்லி அதன் தன்மைகளை பற்றி குரு விளக்கும் போது அதன் மகிமையை இவ்வாறு உணர்த்துகிறார் நீ எப்போதும் ஒன்றை தேடி அழைந்து கொண்டிருக்கின்றாய் அது உன்னிடமே உள்ளது அதை தேடி நீ அதை அடைந்து விட்டால் அதனிலும் சிறப்பானது என்று எதுவும் கிடையாது அத்தகைய உன்னதமான ஒன்று உனக்கு கிடைத்துவிட்டால் இனி நீ வெளியே தேடி அலையும் வேலையே உனக்கு இல்லை நீ அப்படி அலைந்ததன் நோக்கமே அதனால் உனக்கு கிடைக்கும் இன்பமே இதுவரை நீ பெற்றதெல்லாம் சிறிது இன்பத்தை கொடுத்து அப்புறம் துன்பத்தை கொடுத்தது அல்லது அந்த இன்பமே காலப்போக்கில் இல்லாது போயிற்று என்பது ஆனால் நீ தேடிக்கொண்டிருக்கும் இது மட்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு எப்போதும் ஆனந்தமே கிட்டும் அதனால் உனக்கு சளிப்பு ஏற்படாது அதற்கும் மேலான ஆனந்தம் தரும் பொருள் என்று உலகில் வேறு எதுவுமே கிடையாது என்றெல்லாம் கூறி சத்குரு வழிகாட்டுதலை தொடங்குகின்றார் அவருடைய வழிகாட்டுதன்படி செல்லும் ஒருவன் இறுதியில் எதை அடைந்தால் அது ஆனந்தம் அதுவே அறிவின் ஊற்றாய் திகழ்ந்து அதற்கும் மேலே பெறுவதற்கு ஒன்றும் இல்லை என்று காட்டுமோ அதனை அடைகின்றான் அதுவே பிரம்மம் அதை நீ உறுதியாக அடைவாய் என்று சத்குருவான பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் இங்கு கூறி வருகின்றார் அதுதான் இந்த ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகத்துல விளக்கம் அப்ப இதை நம்ம படிச்சு நல்லா புரிஞ்சுக்கிட்டா என்ன புரிய வருதுன்னா நம்ம தேடும் பொருள் நாமத்தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம தேடுறது வந்து நமக்கு வேறாக ஏதோ ஒன்று இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வெளியே தேடிட்டு இருக்கிறோம் அப்படி வெளியே தேடுகின்ற கடவுள் வந்து நாம உருவகப்படுத்தி கொண்டிருக்கிற நிலையில் இல்லை அப்படியே அந்த கடவுள் வந்து உருவகப்படுத்தி கொண்ட நிலையில இருக்காருன்னா அதற்கு என்ன பெயருங்கிறது சாஸ்திரம் படிக்கும்போது புரியும் சாஸ்திரம் படிக்கும்போது அது சாஸ்திரம் எப்படி சொல்லுது இறைவனை இரண்டு வடிவங்களில் பார்க்குது நிர்குணம் சர்க்குணம் அப்படின்ட்டு அந்த நிர்குணமாகிய வெட்ட வெளி ஆகாயத்தை எதிலையுமே கொண்டு வர முடியாது ஆனால் அந்த ஆதாய பூதத்துல மிதைக்கிட்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை சர்க்குண வடிவாக கொண்டு வந்துட்டோம் அதான் நிர்குணம் அப்படின்னா அதற்கு குணங்களே கிடையாது ஆகாயத்துக்குள்ள குணம் இல்லை அதனால அந்த ஆதாய தான் உண்மையிலேயே பரமன் அப்ப அந்த ஆகாய இருக்கிற பரமன் வந்து குணங்களில வெளிப்படும் இந்த பிரபஞ்சமா விரிகிறான் அப்ப இந்த பிரபஞ்சமா விரிகிறதுனால நம்ம இந்த பிரம்மாண்ட உலகத்தை இறைவனாக பார்க்கிறோம் அதனால ஒட்டுமொத்த பிரபஞ்சமே இறைவனாகத்தான் நமக்கு தெரியும் அதுதான் ஈஸ்வரன் நம்ம சொல்கிறோம் சாஸ்திரத்தில் அப்போ இதெல்லாம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நிறைய கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் அந்த கதைகள்லாம் நம்ம வந்து தாற்பயம் புரியாம மேலோட்டமாக பார்க்குறோம் ஒரு கதை சொல்கிறேன் மகாபலி சக்கரவர்த்தி இவரை வாமன் அவதாரத்தில் சந்திக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணோட வாமன் அவதாரத்தில் பார்க்குறாரு வாமன் அவதாரத்தில் வந்த பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு மூன்று அடி மேலாம் வேணும் அப்படிங்கிறார் மூன்று அடி வேணும் அப்படின்னு கேட்குறாரு இவர் மகாபலியும் அது என்ன அந்த பொடியன் சின்ன பையன் இவர் மூன்று அடி கேட்டால் கொடுக்கறது என்ன ஆகிட போகுது மூன்று அடிதான் நான் கேட்குறான் அப்படின்னு சொல்லி கொடுக்க பார்க்கறாரு அப்போ பக்கத்தில் அவருடைய குரு அவரு வந்து அரக்கர்களுடைய குரு அதாவது நமக்கு தேவ குரு ரெண்டு குரு இருக்காங்க அவரு வந்து மகாபலி சக்கரவர்த்தி அசுர பரம்பரையில் வந்தவர் அப்போ அந்த அசுர பரம்பரையில் வந்ததுனால அவருக்கு வந்து அசுர என்ன சொல்றாருன்னா வேண்டாம் அவன் ஏதாவது கல்வன் உன்னை ஏமாத்த பார்க்குறான் மூணு அடியில் நீ அதை கொடுக்க முடியாது விட்டுடு அப்படிங்கிறாரு இல்லை இல்லை நான் கொடுத்த வாக்கம் மீற மாட்டேன் நான் கொடுத்த தீர்வேட்டை மகாபலி சொல்கிறான் அப்போ மகாபலி அதை சொன்ன உடனே சரி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு வாமன் அவதாரத்தில் தான் இருக்காரு அளந்துக்குன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே பிரம்மாண்டமாக வெறியிறார் அப்போ இதோட தாத்பரியம் புரிஞ்சுக்கணும் பிரம்மாண்டமாக வெறியிறாருன்னு அவர் எப்படி ஆகாயமாக வெறியிறார் அந்த ஆகாயமாக வெளியிறதுனால ஒரு காலை எடுத்து அப்படி அளக்குறான் பூமி அளந்துட்டாரு அவ்வளவுதான் பூமி மட்டும் இல்லை இந்த ஹோல் யூனிவர்சலையே அடுத்தது அளக்கிறாரு ரெண்டாவது பாதத்துல முதல் பாதத்துல பூமியை பூரா அளந்துட்டாரு ஒரு அடி முடிஞ்சுதுட்டாரு அடுத்த அடி எனக்கு வைக்கிறதுன்னு கேட்கிறாரு அடுத்தது இந்த யூனிவர்சலே அளந்துடுறேன் அப்படின்ட்டு ஹோல் யூனிவர்சல்லையே அப்படியே ரெண்டாவது அடியில் அளக்குறாரு அப்ப ரெண்டாவது அடியில ஒட்டுமொத்த யூனிவர்சல்ல அளந்துட்டாரு இப்ப மூன்றாவது அடி எங்க வைக்கிறது மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு இடமே இல்லை ஏன்னா ரெண்டு விஷயத்தையும் முடிச்சாச்சு அப்ப மூன்றாவது அடி வைக்க இடம் இல்லை அதனால மகாபலி சக்கரவர்த்தி என்ன சொல்றான் குறிஞ்சிக்கிட்டான் அப்ப இறைவன் வந்து அந்த ஆகாய வடிவா இருக்கிறான் நாம வந்து ஏதோ வந்து உருவத்துக்குள்ள பார்த்து ஏமாந்து போயிட்டு அப்புறம் ரெண்டாவது இறைவனை வந்து நம்ம துச்சமா பொடிப்பா நினைக்கிறோம் வாமன அவதாரத்துல கூலையை அவர்னால இறைவனை நம்ம என்ன நினைக்கிறோம் சுருக்கி குறுக்கி பாக்குறோம் அப்ப பிரம்மாண்ட இறைவனை குறுக்கிறோம் அதெல்லாம் நம்முடைய மனப்பான்மை தானே நம்முடைய மடத்தனம் தானே அதாவது நம்முடைய அஜானம் அவித்தை அறியாமை அதை சாஸ்திரம் சொல்லுது அப்ப அது விளக்கம் கொடுத்து என்ன சொல்லுது எல்லையற்ற பிரபஞ்சமா இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தையே அளக்குது அந்த ஆகாயம் போதம்னா அந்த ஆகாயமா இருந்தா அந்த இறைவன் எப்படி இருக்கிறான் அந்த ஆகாயமா தான் இருக்கிறான் அப்ப அவனிடத்துலதான் எல்லாமே இருக்குது அவனுக்குள்ளதான் எல்லாம் அடங்கி இருக்கு அப்ப அவனுக்கு வேற எதுவுமே இல்லை அப்ப அதனால அவன் என்ன சொல்றான் மூணாவது அடி என் தலைமையில வைங்கன்ட்டான் அதுக்கு மேல எனக்கு வழி இல்லை எதை அழைப்பீங்க தெரியல என்னையே என் தலைமையிலையே வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்ட்டான் மூணாவது அவன் தலைமையில வச்சு அவனுக்கு மோச்சத்து கொடுத்துருவா அவ்வளவுதான் முடிஞ்சுது அப்ப மகாவலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கதையை நம்ம எப்படி பார்க்கணும்னா சும்மா ஒரு வாமன அவதாரத்துல கிருஷ்ணர் வந்தாரு மூன்றாம் ஆடத்தை அப்படி பார்க்க கூடாது அதனுடைய தாத்பரியத்தை இந்த மாதிரி விசாரணை பண்ணி பார்க்கணும் அப்ப எப்படி ஆகாய தத்துவமா இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படியெல்லாம் நம்ம ஒண்ணு விசாரணை பண்ணி பார்த்தாதான் அந்த மூணத்துக்கு திரும்ப முடியும் அதுதான் மெய்ப்பொருள் திருவள்ளுவர் அழகா சொல்றாருல்ல எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருக்குறள் சொல்லுது இது எல்லாமே பரிபாசைதான் திருவள்ளுவர் என்ன சாதாரணால அவர் மகா ஞானி அப்ப அவர் என்ன சொல்றாரு நீ எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருப்பாப்பா அதெல்லாம் அப்படியே கேட்காது அதனுடைய மெய்ப்பொருளை பாரு அப்ப மெய்ப்பொருளை பார்த்து என்ன உனக்கு புரிஞ்சுட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நாம அந்த மெய்ப்பொருளை பார்த்தோம்னா இப்ப நமக்கு மெய்ப்பொருள் என்ன இப்ப நாம இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு பெரிய பிரமாண்டத்தை பாக்கணும் அப்படின்னா இது எல்லாம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தா எல்லாத்துக்கும் மூலம் ஆகாயம்னு தெரியும் அப்ப அந்த ஆகாய பூதத்துல இருந்தா இத்தனை பிரம்மாண்டமும் உருவாச்சு அப்ப இங்க இறைவன் எப்படி இருக்கிறான் அந்த ஆதாயமா தான் இருக்கிறான் அம்பலமாக இருக்கிறான் அவன் சாதாரண அம்பலம் இல்ல சிற்றம்பலமாக இருக்கிறான் சுற்றுனா அறிவு சமஸ்கிருத வார்த்தையில சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்ற அந்த சித்து அந்த சிற்றம்பலமாக இருக்கிறான் அப்போ அந்த அறிவு ஆகாசத்தை தான் இப்ப நாம வந்து இறைவனாக பாக்கணும் இத நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த வினாடிகளே நீங்க இறைவனாக மாறிடலாம் வேற ஒன்னும் பண்ண முடியாது ஏன்னா வேற நீங்க அதையும் இதை போட்டு பாடங்களை மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு திருப்பி கன்ஃபியூஷனுக்கு போயிட்டு இருக்குது ஆத்மா அதனை பிடிக்க முடியல நான் வந்து ஜீவாத்மா அவரு பரமாத்மா ஏனி வச்சா கூட எட்டாது அவரை போய் எனக்கு சமமா சொல்றீங்க எப்படிங்க சமமாகும் அவருடைய வைபவம் என்ன நான் ஒரு சாதாரண மனுஷன் என்னுடைய வைபவம் என்ன நானும் போய் அவரோட ஒப்பிட முடியுமான்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு புரியாதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம வந்து அதோடைய மூலத்தை புடிச்சிட்டோம்னா மெய்ப்பொருள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மெய்ப்பொருள் இருந்து நம்ம வந்திருக்கிறோம் தெரிஞ்சிட்டா அதுல இருந்து பிரிக்க முடியாது எதையுமே பிரிக்க முடியாது அப்ப நம்ம வந்து அதுல இருந்து வேறாக இல்லை என்று தெரிஞ்சுட்டா அப்புறம் எப்படி சொல்ல முடியும் அப்ப அப்படி சொல்றத அஜ்ஞானம் அவித்தியை அறியாமை அப்படின்னு சொல்லி அதைத்தான் நீக்கிக்கணும் என்பதாகவும் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது அதுதான் இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல தெளிவுபடுத்துறார் பகவான் ஆதிசங்கர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறார் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு டைம் பார்க்கலாம் எல்லா மானா பரோ லாபோ சுகண்ணா பரம் சுகம் யக்னா நான் பரம் ஞானம் தத் பிரம்மேத்தியாவதாரையே எதை அடைந்த பின்பு வேறு எதையும் அடைய வேண்டியது இல்லையோ எந்த இன்பத்தை விட வேறு உயர்ந்த இன்பம் இல்லையோ எந்த அறிவை காட்டிலும் சிறந்த அறிவு எனப்படும் வேறு உயர்ந்த அறிவு இல்லையோ அந்த பொருள்தான் பிரம்மம் அதுதான் ஆகாயம் அதுதான் சிதாகாசம் சிற்றம்பலம் என்று புரிந்து கொள்வாய் யாக என்பதாக இந்த ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அதாவது மகான்கள் வந்து பிரம்மம் பரபிரம்மம் பரமாத்மா அப்படி மட்டும்தான் பேசிக்கிட்டே போவாங்க அதை வந்து நான் இங்க உடைச்சிட்டேன் உங்களுக்கு ஏன்னா நீங்க பிரம்மம் பரமாத்மா அப்படின்னா அது எங்கேயோ இருக்கோ நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு பொருளுங்கிற மாதிரி குழப்பத்துக்கு போக வேண்டாம் அந்த பிரம்மம் பரம் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை அந்த ஆகாயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆகாயம்தான் இறைவன் அவ்வளவுதான் அதான் வெட்ட அந்த தூய அந்த வெளியில தான் எல்லாம் விதைக்கிட்டு ஆனா எதைக்கிட்டு அத்தனையும் அந்த வெளியினுடைய பிம்பம் உண்மை கிடையாது அந்த வெளியில வெளிப்பட்ட ஒரு அறிவு பிரகாசத்துல தோற்றம் கொண்டிருக்கு அது பாக்குறதுக்கு நமக்கு உண்மை மாதிரி தெரிகிறது நம்முடைய அஜானம் நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் தவறான புரிதல் அதை நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும் போது நம்ம அந்த ஆகாய போதமா மாறுவோம் இல்லையா அந்த சோர்ஸுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா எல்லாம் நமக்குள்ள இருக்குங்கிறது தெரியும் நமக்கு வேறாக இல்லைங்கிறது புரியும் அப்புறம் இங்க பிரிச்சு பார்க்கிற அந்த மனப்பான்மை இல்லாம போயி எல்லாமே என்னிடத்துல இருந்து வெளிப்பட்டு என்னாலேயே பிரகாசிக்கின்றன அப்படிங்கிற அந்த தெளிந்த ஞானத்துல அப்படியே நினைத்து நிற்கின்றவன் தான் திடஞானி அவன்தான் ஜீவன் முக்தன் பார்க்கப்படுகிறது இப்ப மேலும் இந்த பாடத்திட்டத்துல நாளைக்கு ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்துல இருந்து இப்ப இன்றைக்கு ஐம்பத்தி ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தக்ஷத்